தொள்ளி அவர்கள் தங்கியிருந்தார் அவர் தம்முடைய சகோதரி உம் ஆத்தியா வழியாக வந்த செய்தியை அறிவித்தார் அவரது சகோதரி உம் ஆத்தியா நபிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு தம் கணவர் கலந்து கொண்ட போர்களில் ஆறு போர்களில் கணவரோடு இருந்தவர் ஆவார் நாங்கள் போர்க்களத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்போம் நோயாளிகளில் கவனிப்போம் நான் நபி சல்லாஹி வல்லும் அவர்களிடம் எங்களே ஒருத்திக்கு மேலங்கி இல்லாவிட்டால் பெருநாள் மூழ்கைக்கு செல்லாமல் இருப்பது குற்றமா என்று கேட்டேன் அதற்கு தோழி தனது உபரியான மேலங்கியை அவளுக்கு அணிய கொடுக்கட்டும் அவள் நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ளட்டும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவர்கள் என்னிடம் வந்தபோது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நீங்கள் கேட்டீர்களா என்று நான் கேட்டேன் அதற்கு தந்தை அர்ப்பணமாகட்டும் ஆம் நான் கேட்டேன் என கூறினார்கள் இவர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை கூறும்போதெல்லாம் எனது தந்தை அர்ப்பணமாகட்டும் என்பதை சேர்த்தே கூறுவார் கன்னி பெண்களும் மாதவிடாய் பெண்களும் பெருநாள் அன்று வெளியே சென்று நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்திலும் பங்கு கொள்வார்கள் பெருநாள் தொழுகை நடக்கும் இடத்திற்கு செல்லும் மாதவிடாய் பெண்கள் தொழும் இடத்தை விட்டு ஒதுங்கியிருப்பார்கள் எனவும் உம் ஆத்தியார் அலி அல்லா ஹான்ஹா அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட நான் மாதவிடாய் பெண்களுமா அதாவது பெருநாள் தொழுகை நடக்கும் இடத்திற்கு செல்வார்கள் என நான் கேட்டபோது மாதவிடாயுள்ள பெண்கள் அரபாவிலும் மற்ற மினா முஸ்தலிஃபா போன்ற இடங்களுக்கும் செல்வதில்லையா எனவும் ஆட்டிய அருள் இல்லாஹ அவர்கள் கேட்டார்கள்